வணக்கம் நன்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு பிரான்சிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டதை குறிக்க நியூ ஆர்லன்ஸ் நகரில் பெரும் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு இலங்கையில் அடிமைகளை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிரான சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது இரகசிய காவல்துறை சேக்கா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது கொல்கத்தா நகரம் ஜப்பானியர்களின் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பொலிவியாவில் இராணுவ புரட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அணு ஆற்றலிலான அணு சக்தியிலான மின்சாரம் முதல் முறையாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது ஐடகோ மாநிலத்தில் இது நான்கு மின்குமிழிகளை எரிக்க பயன்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு காடிப் நகரம் வேல்ஸின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்ற தன்னார்வ அமைப்பு ஃபாரிஸ் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் அட்மிரல் லூயிஸ் கரேரோ பிளாங்கோ அவர்கள் மெட்ரிட் நகரில் கார் தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பல் ஒன்று எண்ணெய் தாங்கி கப்பலுடன் மோதி மூழ்கியதில் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான ஐனா சாசனம் வியன்னாவில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பனாமாவின் அரசு தலைவர் மேனவில் நொரேயேக்காவை பதவியிலிருந்து அகற்ற ஐக்கிய அமெரிக்கா தனது படைகளை பனாமாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நேட்டோ போஸ்னியாவில் அமைதி காக்கும் பணியை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போர்ச்சுக்கல் மக்காவு பகுதியை மக்கள் சீன குடியரசிடம் கையளித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சீனா பொலிவியா நாட்டுக்கான டுபேக் கட்டாரி ஒன்று என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அ வேங்கடாச்சலம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் ஜே வான் டி டிகிராப் அமெரிக்க இயற்பியலாளர் வான் டி கிராப் நிலை மின்னியற்றையை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கனகசபை சிவகுருநாதன் இலங்கை எழுத்தாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அ சிவானந்தன் இலங்கை தமிழ் ஆங்கில எழுத்தாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேளா அரச மாணிக்கம் தமிழ் பேச்சாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு யாமினி கிருஷ்ணமூர்த்தி பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரா சுப்பிரமணியன் தமிழக எழுத்தாளர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ராஜேஷ் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எஸ் ஜி சாந்தன் ஈழத்து மெல்லிசை பாடகர் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யுகேந்திரன் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பார்வதி ஓமனக்குட்டன் இந்திய மலையாள நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிணி ரவி பின்னணி பாடகி பின்னணி குரல் வழங்குவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் எஸ் சுபலட்சுமி பெண்ணியவாதி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரில் பொன்னம்பெரும இலங்கை அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காத்தினம் இலங்கை தமிழ் கல்வியாளர் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் பிரெஞ்சு கயானா நாட்டில் அடிமை ஒழிப்பு தினம் என்று சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே